வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஓராவது செய்தி சேவை அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தமிழகத்தில் வரும் ஏழாம் தேதி மிக அதிக கனமழைக்கான வாய்ப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜாக்டோஜியோ அமைப்பு அறிவித்திருந்தபடி நேற்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வேலை ஈடுபட்டதால் அரசு பணிகள் பாதிக்கப்பட்டன குட்கா முறைகேடு வழக்கில் கைதான மாதவ்ராவ் உட்பட ஆறு பேரின் நீதிமன்ற காவல் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை விரைவில் தொடங்க உள்ளதாக வந்துள்ளது இதற்காக வழக்குகள் தொடர்பான ஆவணங்களை ஒருங்கிணைத்து ஒப்படைக்கும் பணியில் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கல்லணைக்குறிச்சி மற்றும் பாபநாசம் படித்துறை பகுதிகளில் தாமிரபரணி புஷ்கரணி விழா பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து போலீஸ் டிஐஜி கபில்குமார் சரத்கர் ஆய்வு மேற்கொண்டார் கிருஷ்ணா நதிநீர் வரத்து காரணமாக பூண்டி ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது பொது அறிவுத்து நிகழ்ச்சிகளை இணைந்திருங்கள் இந்திய செய்திகள் எரிபொருள் விலை இமாலய உயர்வை சந்தித்து வரும் நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி பாஜக தலைவர் அமித்ஷா மற்றும் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மத்திய பெட்ரோலிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோருடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் சுக்மா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நேற்று நடந்த மோதலில் மூன்று நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர் கேரளாவில் கனமழை பெய்ய தொடங்கி இருப்பதால் அங்கு பேரிடர் மீட்பு படை விரைந்திருக்கிறது ஏழு ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்தவும் அவர்களை மியான்மர் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது போலியோ சொட்டு மருந்தில் மிக மோசமான வைரஸ் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்தில் இயங்கி போலியோ தடுப்பு மருந்து தயாரிப்பு நிறுவனத்தை மூடி சுகாதாரத்துறை அமைச்சகம் டெல்லியில் விவசாயிகள் நடத்திய போராட்டத்தை தொடர்ந்து கோதுமையின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டால் ஆயிரத்தி எட்நூத்தி உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பூரி ஜெகநாதர் கோவிலில் வரிசை முறை தரிசனம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு எதிராக கலவரம் வெடித்ததால் அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வரும் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்களை அனுமதிக்க கேரள அரசு முடிவு செய்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் இந்தோனேஷியாவில் சுனாமி தாக்கிய பகுதிகளில் சோபுடான் என்ற எரிமலையும் வெடித்து சிதறியதால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் அமெரிக்காவின் ஆதரவு இல்லையெனில் சவுதி அரேபிய நாட்டின் மன்னரால் தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு கூட பதவியில் நீடிக்க முடியாது என அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் ஜெரார்டு கொலம்ப் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதனையடுத்து அந்நாட்டின் பிரதமர் எட்வர்ட் பிலிப்பே தற்காலிகமாக உள்துறை அமைச்சகத்தின் பணிகளையும் கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுடன் எஸ் நாநூறு ஏவுகணைகளை வாங்கும் திட்டத்தை இந்தியா கைவிட வேண்டும் இல்லை எனில் பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்கா மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது சீனாவின் புகழ்பெற்ற ஓவியர் ஸா உன் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எனும் தலைப்பில் வரைந்த அரூப ஓவியம் நாநூற்றி கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருப்பது பெரும் சாதனையாக கருதப்படுகிறது சீனாவின் பொருளாதார வழித்தட திட்டத்தில் சவுதி அரேபியா இணையாது என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் சென்னையில் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு இரண்டு ரூபாய் அதிகரித்துள்ளது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் தங்கம் சவரனுக்கு நாநூற்றி ரூபாய் அதிகரித்துள்ளது ஏர் இந்தியா தனது நிதி நிலைமையை சரி செய்ய செலவுகளை குறைக்கும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது விமான பணியாளர்களுக்கு இனி ஐந்து நட்சத்திர விடுதி உள்ளிட்ட சொகுசு வசதிகள் வழங்கப்பட மாட்டாது என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தலைவரான முகேஷ் அம்பானி போபஸ் பத்திரிகை வெளியிடும் பட்டியலில் மீண்டும் முதலிடம் பிடித்திருக்கிறார் கடந்த பதினோரு ஆண்டுகளாக இவர் முதலிடத்தை பிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது கச்சா எண்ணெய் விலை உயர்வு அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியது போன்ற காரணங்களால் இந்திய ரூபாய் மதிப்பு எழுபத்தி மூன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் ரூபாயாக வீழ்ச்சியடைந்துள்ளது இதனால் பங்கு சந்தைகள் கடும் சரிவை சந்தித்து வருகின்றன நேற்று ஒரே நாளில் 1.75 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீட்டாளர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது விளையாட்டுச் செய்திகள் ராஜ்கோட் நகரில் நேற்று தொடங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்துள்ளது அறிமுக வீரர் பிரித்திவ் ஷா சதமடித்தார் சீன ஓபன் டென்னிஸ் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா பிரான்சின் ரோஜர் வாஸ்லின் ஜோடி தோல்வியடைந்தது சர்வதேச ஸ்குவாஷ் தரவரிசையில் இந்தியாவின் கோசால் மற்றும் ஜோஸ்னா சின்னப்பா ஆகியோர் முன்னேற்றம் அடைந்துள்ளனர் திரைச்செய்திகள் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் பேட்ட படத்தில் நடிக்க நடிகர் சசிக்குமார் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் சத்யராஜ் நாசர் விஜய் தேவரகொண்டா மற்றும் பல நடிப்பில் உருவாகியுள்ள நோட்டா திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகிறது ரெட் ஜில்லி பிளாக் பெப்பர் சினிமாஸ் நிறுவனம் சார்பில் நேதாஜி தயாரித்து பிரபு நாயகனாக நடித்துள்ள படம் அவுடதம் மருத்துவ உலகின் மோசடிகளை வெளிச்சம் போட்டு காட்டும் மெடிக்கல் த்ரில்லராக உருவாகியுள்ள இப்படத்தை ரமணி இயக்கியுள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்